நற்றினையின் எழுபத்தி எட்டாவது அறிவோம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஜனவரி இருபத்தி மூணு நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு மாபெரும் தலைவரோட பிறந்தநாள் தான் இன்னைக்கு அவரை பற்றின அஞ்சல் தலை தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா வாங்க பேசலாம் ஒடிசா மாநிலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கட்டக்கங்கிற நகரத்தில் பிறந்தவர் தான் நாம் இன்றைக்கி பேசி தெரிஞ்சுக்கப் போற சுதந்திர போராட்ட தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர் நினைவாக இந்திய அஞ்சல் துறை இதுவரை ஒன்பது அஞ்சல் தலைகளை வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி தான் நேதாஜி அவர்களோட நினைவாக வெளியிடப்பட்ட முதல் அஞ்சல் தலை அவரோட அறுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிடப்பட்டது அந்த அஞ்சல் தலை ரெண்டு அஞ்சல் தலைகளை வெளியிட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சல் தலையோட மதிப்பு பதினஞ்சு பைசா இன்னொரு அஞ்சல் தலையோட மதிப்பு ஐம்பத்தஞ்சு பைசா இதில் பதினஞ்சு பைசா மதிப்புள்ள அஞ்சல் தலைக்கு ஒரு சிறப்பு இருக்கு அதுதான் இந்திய தேசிய இராணுவங்கிற இந்தியன் நேஷனல் ஆர்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காந்திஜியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் பதவியை விட்டு விலகி அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக்குங்கிற கட்சியை தொடங்கினார் நேதாஜி மேலும் அந்த கட்சியோட தமிழக தலைவராக இருந்தவர் பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் பின்னாடி நேதாஜி தன்னோட இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக ஜப்பான் ஜெர்மனி இத்தாலி போன்ற நாடுகளை அணுகி உதவி கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பான் நாட்டு துணையோட ராஷ்பிகாரி போசுங்கனால தொடங்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தை முன்னெடுத்து நடத்த நேதாஜி ஆரம்பித்தார் அகிம்சை முறை போராட்டத்து மேலே அவருக்கு இருந்த நம்பிக்கை தளர்ந்த போது இதை பயன்படுத்தினார் நேதாஜி இராணுவத்தில் முதன் முறையாக பெண்கள் இடம்பெறச் செய்ததும் நேதாஜி தான் ஆமா கேப்டன் லக்ஷ்மி சுவாமிநாதன் தான் பெண்களுக்கு இராணுவத்தில ஈடுபட வைத்த தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வெளியிடப்பட்ட பதினஞ்சு பைசா மதிப்புள்ள அஞ்சல் தலையில நேதாஜி அவர்கள் முன்னின்று வழிநடத்திய இந்திய தேசிய இராணுவத்தை நினைவுபடுத்தி இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி இந்திய அஞ்சல் துறை வெளியிட்ட அஞ்சல் தலை மேலும் ஒரு நேதாஜி பற்றிய சிறப்பு அஞ்சலி தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு நேதாஜி அவர்கள் சிங்கப்பூர் நாட்டில் ஜப்பான் ஜெர்மனி மற்றும் இத்தாலி நாடுகளோட உதவியோட நாடு கடந்த இந்திய அரசுங்கிற ஆசாத் ஹிந்த பிரகடனப்படுத்தினார் இந்தியாவோட முதல் சுதந்திர பிரகடனமே இதுதான் இந்த அரசுக்கு ரூபாய் நாணயங்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே உருவாக்குனார் நேதாஜி ஆசாத் ஹிந்த பிரகடனத்தோட 25 வெளியிடதி நிக்கோபார் தீவில நேதாஜி அவர்கள் நினைவா மூணு அஞ்சல் தலைகளை வெளியிட்டார் இந்த அஞ்சல் தலைகளோட சிறப்பு ஜப்பான் நாட்டு உதவியோட நேதாஜி அவர்கள் பிரகடனப்படுத்தின ஆசாத் ஹிந்த் அரசோட அடுத்த கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஜப்பான் வசமிருந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் இந்திய தேசிய கொடியை பறக்க விட்டு இந்தியாவோட சுதந்திரத்தை வெளியுலகிறதுக்கு பறசாற்றினார் நேதாஜி ஆங்கிலேயர்கள் நமக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை அறிவித்த மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த டி ஏற்றத்தோட எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவா அந்த கொடி ஏற்றின தீவிலேயே அந்த அஞ்சல் தலை வெளியிட்டதுதான் மிக சிறப்பாக கருதப்படுது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி நேதாஜி அவர்களோட நூற்றாம் ஆண்டு பிறந்த கொண்டாட ஒரு ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலையையும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவை அமைத்தவர்கள்ங்கிற வரிசையில் நேதாஜி அவர்களோட ஒரு ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலையும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவை உருவாக்கியவர்கிற வரிசையில ஐந்து ரூபாய் மதிப்புள்ள ஒரு அஞ்சல் தலையும் வெளியிட்டு நேதாஜி அவர்களை அஞ்சல் துறை சிறப்பிச்சிருக்காங்க ரத்தம் கொடு நான் உனக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன் என்று கூறி நம் இந்திய சுதந்திரத்துக்கு போராடிய நேதாஜியை நம் நட்டனையின் அறிவோம் அஞ்சல் தலை மூலமாக நினைவு அடுத்த வாரம் மேலும் ஒரு புதிய அஞ்சல் தகவல்களோடு நமது பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்